ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்ம காரியங்கள் அவைகளின் முக்கியத்துவத்தையும் அதற்கேன்னு நாம் செலவு பண்ணக்கூடிய முக்கியத்துவத்தையும் பார்த்துன்னு வரோம் அதில் திரவிய ரொம்ப முக்கியம் நாம் எந்த ஒரு அனுஷ்டானம் தர்ம காரியங்கள் பண்ணினாலும் அதற்குன்னு செலவழிக்கக்கூடிய பணம் இருக்கே அது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதில் கொஞ்சமாவது கலப்படம் இருந்தது ஆனால் அந்த கர்மா வீணா போயிடும் பலனை கொடுக்காது அந்த பணத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா திரவிய சுத்திக்கு எப்படி அந்த திரவியத்தை சுத்தம் பண்ணுறது அப்படின்னா ரிஷிகள் பட்ஜெட்டு போட்டும் அந்த தர்மக்காரியத்தை செய்கிறது அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்கா அதாவது ஒரு தர்ம காரியம் இருக்குது ஒரு காரியம் இருக்குது ஒரு கல்யாணம் பண்ணுறோம் குழந்தைக்கு அப்படின்னா அதற்கு இவ்வளோ செலவு இந்த செலவுக்குன்னு இந்த அளவுக்கு பணம்னு நாம் தனியாக அதை ஒதுக்கி எடுத்து வச்சுட்டா அதுக்கு திரவிய நிர்தேசம்னு பேர் அதுதான் இங்கிலீஷில் பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் திரவிய நிர்தேசா அப்படின்னு பேரு அப்படி தனியாக நாம் அதை எடுத்து வச்சுட்டா அந்த திரவ்யம் சுத்தமாக ஆயிடுறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா அப்படி எடுத்து வச்சு தான் செலவழிக்கணும் அதனால தான் நம் முன்னோர்கள் நாளில் பார்த்தா தெரியும் அந்தந்த தர்மங்களுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுடுவா சொத்துக்களை சுவாமி சொத்து எழுதி வைக்கிறது அப்படி என்ன வெச்சிருப்பா. கிராமங்களில் சொந்தமா வீடு இருக்கும் வாசல் இருக்கும் அதெல்லாம் விற்க மாட்டாள் ஏன்னா அதில் நிறைய தர்ம சூக்மம் இருக்குது அவ என்ன காரணம்னா நம் முன்னோர்கள் சொத்துங்கிறத நாம் காப்பாற்றணும்னு நம்முடைய தர்மம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வீடு அப்பா வாழ்ந்த வீடுன்னு கிராமங்களில் வீடு வச்சுருப்பா உத்தியோக நிமித்தமாக அங்கங்கே நகரங்களில் போய் வாழ்ந்தாலும் கூட ஸ்ராத்தங்கள் பண்ணுறதுக்குன்னு கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு வந்து தங்குவா குழந்தைகளோடு வந்து தங்கி ரெண்டு நாளைக்கு சிராத்தம் பண்ணிட்டு போகிறதுன்னு வச்சுப்பான் என்ன காரணம்னா அதில் நிறைய தர்ம சூக்ஷ்மங்கள் இருக்குது நம் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் ஸ்ராத்தங்கள் பண்ணினா சொந்த இடத்துல சாத்தம் பண்ணின புண்ணியமுண்டு அவள் ஆசைப்பட்டு கட்டின வீடு அவள் வாழ்ந்த வீடு அப்படிங்கிறதுனால அதை பண்ணினா அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது வம்சவருத்தி ஏற்படும் நம் முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்ச சொத்தை விற்கப்படாது அதை வச்சுக்கணும் அதை வச்சுன்னு தான் சட்டங்களும் தாத்தாவுனுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சட்டங்கள்லாம் சொல்கிறத பார்க்குறோம் அப்படி நம் குழந்தைகளுக்குன்னு அதை வச்சுடணும் அதை பிரிக்கிறது அதை விற்கிறது அதெல்லாம் பண்ணப்படாது இதெல்லாம் மகாபிரிவாக நமக்கு ரொம்ப வலியுறுத்தி காண்பிச்சிருக்கா நிறையா குடும்பங்களில் இதெல்லாம் தெரியாமல் போய் மகா பிரிவாக நிறையா குடும்பங்களில் கூப்பிட்டு சொல்லியிருக்க இந்த இந்த விஷயங்கள்லாம் பெரியவா ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துப்பாள் ஒரு கல்யாண பத்திரிக்கை மடத்துக்கு அப்படின்னா கூட அந்த மடத்துக்கு வர லெட்டர் எல்லாத்தையும் பெரியவா படிக்க சொல்லுவாள் அதுக்குன்னு ஒருத்தரை வச்சு அவள் மத்தியானம் வந்து அதை படிப்பாள் அப்படி படிக்கிற பொழுது ஸ்வஸ்திஸ்ரீ நிகழும் மங்களகரமானன்னு ஆரம்பித்தா கூட பெரியவா அப்படியே ஆரம்பிச்சிருக்கு பத்திரிக்கை மேலே என்ன தெய்வம் போட்டிருக்கு குலதெய்வம் என்ன போட்டிருக்குன்னு கேட்பாள் செல்லாண்டி அம்மன் துணின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஓ செல்லாண்டி அம்மன் துணின்னு போட்டிருக்கா ஸ்ரீராம ஜெயம்னு போடல அப்படின்னு கேட்பா பெரியவா இல்லை போடலை அம்மன் துணின்னு தான் போட்டிருக்கு அப்படின்னா ஏன் ஸ்ரீராம ஜெயம் போடலை தெய்வமே ஸ்ரீராமன் தானே ராமனுக்கு சொத்துலாம் இருக்கே வாத்தில் அப்படின்னு பெரியவா அது ரொம்ப முக்கியமாக விசாரிப்பாள் ஏன்னா பூர்வீகமான சொத்து சுவாமி பேரில் எழுதி வச்சுருக்கு அப்படின்னா அந்த சுவாமியும் நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் கல்யாண பத்திரிகைகள்லாம் போடுற பொழுது அந்த சுவாமி பேரையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பெரியவா காண்பிச்சுருக்கா அப்படி நம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தை வைக்கப்படாது கிராமங்களில் வீடுகள்லாம் இருந்ததுன்னா ஸ்ராத்தங்கள்லாம் கிராமங்களில் வந்து பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் நன்னாக நடக்கும் சிராதங்கள் எந்த குறையும் இல்லாமல் நடக்கும் கிராமத்தை நம்பி உள்ள வாத்தியார்கள்லாம் பழப்பாக அந்த சாதத்தினால நிறையா லாபங்கள் இருக்குது அதில் அப்படி செய்கிறதுன்னு வச்சுக்கணும் அப்படி இதுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் பண்ணுற இன்சூரன்ஸு நாம் ஏதோ இன்சூரன்ஸுன்னு லைஃப் இன்சூரன்ஸுன்னு பணம் போட்டு வைக்கணும் ஆனால் அந்த பணம் அவன் எடுக்கிறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆகிடும் நாம் செத்து வச்சுட்டு போயிடுறோம் பிறகு அந்த குழந்தை போய் அந்த பணத்தை கேட்டால் உடனே கொடுத்துடுவாளா அந்த சர்டிஃபிகேட்டு அதை கொண்டா இதை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு அந்த பணத்தை அவன் கையில் பார்க்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடும் ஏன் இப்படி ஆறுது அப்படின்னா இது உங்கள் அப்பா உனக்கு கொடுக்குற சொத்து இது இல்லைங்கிறத அவளை நமக்கு சொல்கிறான் அதேனால தான் இப்போ பிரசங்காத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போது என்னென்னா இந்த நாளில் நம்முடைய கடைசி காலம் பிறகு நம் குழந்தைகளுக்கு நம் கடைசி காலத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய கர்மாக்களுக்குன்னு நாம் பணத்தை எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு பட்ஜெட்டாகவும் ஆயிடுறது நம் குழந்தைகள் நமக்குன்னு பண்ணக்கூடிய கர்மாக்களில் குறை இல்லாமல் போயிடும் நிறையா குடும்பங்களில் அது மாதிரி செய்யாததுனால என்ன ஆகிடுறது இப்போது அது ஆன பிறகு பண்ணி வைக்கிற வாத்தியார் வந்த உடனே வாத்தியார்கிட்ட அந்த பையன் சொல்லுவான் வாத்தியாரே ஆஸ்பத்திரியில் நிறையா செலவாகிடுது அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டில் நிறைய செலவாகிடுது பாக்கி இவ்வளோதான் இருக்குது இதுக்குள்ளே என்ன முடியுமோ அதை பண்ணுங்கோன்னு சொல்கிற அளவில் வந்துடுச்சு இன்றைக்கி ஆனால் முக்கியமாக இந்த கர்மாக்கள் தான் முக்கியம் இது நமக்கு ரெண்டாவது ரெண்டாவதாக ஆயிடுத்து அப்படி போகப்படாது நம்முடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் நமக்குன்னு செய்ய வேண்டியதுக்குன்னு பணத்தை எடுத்து வச்சு அதை தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும் சட்டுன்னு எடுக்கிறா போல் இது மாதிரி இந்த இடத்துல பணம் இருக்குதுன்னு நம் குழந்தைகளுக்கு மனைவிக்கு நம் பந்துக்கள் நாலு பேருக்கு நமக்கு பண்ணி வைக்க வ வர்ற வாத்தியாக இருக்குது வாழ்க்கையெல்லாம் சொல்லி வைக்கணும் இந்த இடத்துல பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டா அந்த கர்மாக்களில் எந்த குறை இல்லாமலும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நல்லா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிகிட்டு இந்த நாளில் என்ன இந்த அபர காரியங்கள்லாம் கைவிடப்பட்டு போகிறது அப்படி போக அப்படிங்கிறதுக்காக அப்படி இந்த பட்ஜெட்டு போட்டு தான் காரியங்கள் செய்யணும் இதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு கதை வேதத்தில் காண்பிக்கிறார் அந்த கதையை தான் இப்போ பார்க்குறோம் மனு புத்திரேபியோ மனுவுக்கு நிறைய குழந்தைகள் அவருக்கு வயசாகிடுது வயசானப்புறம் தன் சொத்துக்களை குழந்தைகளுக்கு பிரித்து வச்ச செட்டில்மெண்ட் பண்ணினார் அப்படி பிரித்து குழந்தைகளுக்கெல்லாம் சொத்தை கொடுத்தார் கொடுத்து முடித்தார் ச நாபானேதிஷ்டம் பிரச்சரியம் வசந்தம் அவருக்கு கடைசி பையனுக்கு நாபானேதிஷ்டன்னு பேர் அவன் இவருக்கு ரொம்ப வயசானப்புறம் பிறந்தவன் அவன் வேதப்பாடசாலையில் படிச்சுன்னு இருக்கான் வேதப்பாடசாலையில் அத்தியனம் சாஸ்திரங்கள்லாம் படித்து முடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் பிரம்மச்சரியம் வசந்தன் நிரபஜது படித்து முடித்து ஆகச்சது வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீட்டுக்கு வந்து சுகதுக்கங்கள்லாம் விசாரித்த பொழுது அவனுக்கு தெரிஞ்சது தன்னுடைய தகப்பனார் தாயவிபாகம் பண்ணியிருக்கார் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கார் தனக்குன்னு ஒரு பங்கு தகப்பனார் எடுத்து வைக்கல அப்படின்னு தெரிஞ்சுண்டாம் தெரிஞ்சுண்டு தகப்பனார்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அப்பா சோ அப்ரவீத் அப்பா பார்த்து சொன்னான் கதாமா நிரபா கிதீ நீங்கள் தாயவிபாகம் பண்ணுற பொழுது எனக்குன்னு நீங்கள் ஒரு பாகம் எடுத்து வைக்கலை கதாமா நிரபா அகிதி என்னை அப்பாவுடைய சொத்துன்னு என்கிட்ட ஒன்று இல்லாமல் எனக்கு அடுத்தேன்னு கேட்டான் ஏன் அப்படி கேட்குறான் அப்படின்னா பூர்வீக சொத்துங்கிறது கட்டாயம் இருக்கணும் அது இருந்தால் பித்திருதோஷமே வராது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது பூர்வீகமான சொத்து இருக்கணும் பூர்வீகமாக வாழ்ந்த வீடு இதெல்லாம் இருந்ததுன்னா வம்சவிருத்தி ஏற்படும் அடுத்தடுத்த சந்ததிகள் ஏற்படும் மன நிம்மதி கடக்கும் பிதிருதோஷமே வராது அதுக்காக கேட்குறான் அவன் கேட்டான் அப்பா கிட்ட அவர் சொன்னார் மனு சொன்னார் நத்வா நிரபாக் ஷமித்ய பிரவீத் உனக்குன்னு பாகம் இல்லாமல் நான் செய்யலைப்பா உனக்குன்னு ஒரு பாகம் இருக்குது அதை நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அங்கிரசஜிமே சத்ரமா சதே அங்கிராதி மகர்ஷிகள் சத்திர யாகம் பண்ணிகிட்டுருக்கா அது ரொம்ப பெரிய யாகம் அது அந்த யாகம் பண்ணினா அதிலிருந்து வரக்கூடியதான பலன் இருக்கே ரொம்ப அதிகம் அந்த பலனை பூர்ணமாக தான் நாங்கள் அடையணுங்கிறதுக்காக அந்த யாகத்தை அவ பண்ணிகிட்டுருக்கா தேசுவர்கன் லோகன்ன பிரஜானந்தி அந்த பலனை பூர்ணமாக நாம் எப்படி அடையிறது அப்படிங்கிற வழி அவளுக்கு தெரியல நீ படிச்சிருக்க நீ அந்த யாகத்துக்கு போய் அவாலுக்கு சொல்லு தேபியுதம் பிராமணம் புரூஹி அந்த யாகத்தினுடைய பலனை பூர்ணமாக அடையணும் அந்த யாகத்தில் எந்த குறைபாடுகளும் வரக்கூடாது அப்படிங்கிற வழிமுறைகளை நீ போய் சொல்லு அவளுக்கு தே சுவர்க்கன் லோகஞ்சா அவள் அந்த யாகத்தை பூர்த்தி ஆனப்புறம் அந்த யாகத்துக்கு தட்சிணையாக பசுக்கள் நிறையா கொண்டு வந்திருப்பான் அந்த தானங்கள்லாம் கொடுத்தது போக பாக்கி நிறையா பசுக்கள் இருக்கும் அங்கே அந்த பசுக்களை உனக்கு கொடுப்பா ஏஷாம் பசவா தாகிஸ்தே அந்த யாகபலனை பூர்ணமாக அடைஞ்சி அவ பொழுது உனக்கு அந்த பசுக்கள் கொடுப்பா பகிர்வேதின்னு பேர் சோமயாகங்களில் ரித்துக்குகளுக்கெல்லாம் கொடுத்த பிறகு அங்கே சகாயத்துக்கு வந்தவா அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது பகிர்வேதின்னு அது மாதிரி உனக்கு அந்த பசுக்கள் கொடுப்பாவா அதை வாங்கிக்கோ அதுதான் நான் உனக்கு கொடுக்குற சொத்து அப்படின்னு இந்த மனு சொன்னார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவன் அந்த யாகசாலைக்கு கிளம்பி போனான்னு நாபான் எதிர்ஷ்டன் அந்த யாகசாலையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்